22 அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் பதிமூன்று அவர்கள் போய் கண்டு தங்களிடத்தில் வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட இருந்தார்கள் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நான் பாடுபடுகிற நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம் அந்த உராகி ஏசு கிறிசு இந்த உலகத்தில் தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்யும் நாட்களில் சில காரியங்களை அவர் தீவிரமாய் நடப்பித்ததை வேதவசனத்தின் வெளிச்சத்துல நாம் பார்க்க இயலும் இங்கே கடைசியாக கத்தருடைய பந்தியை குறித்ததான ஒரு காரியத்தை அவர் செயல்படுத்த ஆரம்பித்தார் ஏனென்றால் கத்தருடைய பந்தி என்பது முதுகெலும்பு போன்ற ஒரு காரியம் ஏனென்றால் கற்றுடைய பந்திதான் ஒரு மனிதனுக்குள் நித்திய ஜீவனை ஆணித்தரமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உள்ளது ஒரு கிறிஸ்தவன் இல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளை கத்தோடைய பந்தியில் இல்லாவிட்டால் புதிய பாட்டில் பழையற்பாட்டில் பஸ்கா என்றும் புதியற்பாட்டில் கத்துடைய பந்தி என்றும் சொல்லப்படுகிற அந்த கத்துடைய பந்தியில் பங்கெடுத்தால்தான் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் ஏசு அழகாக அதை சொல்லியிருக்கிறார் யோவா நலனிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு வசனங்களிலே மனிதகுமாருடைய மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவருடைய மாம் என் மாசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் இதிலிருந்து கடைசி நாளில் எழுப்பப்படும் முடியா எழுப்பப்படும்படியாக கடைசி நாளில் ஒருவன் மறுரூபமாகும்படியாக நித்திய வாழ்விலே அவன் பங்கெடுக்கும்படியாக அவனுக்கு ஒரு ஸ்லாக்கியம் இந்த கத்தருடைய பந்தி மூலமாக அருளப்படுகிறது மனிதன் பெலவினம் குறைவுள்ளவன் தோல்வி உள்ளவன் தடுமாற்றம் உள்ளவன் இதுதான் மனித தன்மையினுடைய நிலைமை ஆனால் இதை தெய்வீக தன்மைக்கு கொண்டு சென்று அவனை பூர்ணனாக அவனை மாற்றும் முடியாக கர்த்தர் பல வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதுல ஒன்று இந்த கர்த்தருடைய பந்தி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த பந்தியில் புசிக்க இந்த பஸ்காவை புசிக்க நான் மிகவும் ஆசையாய் இருந்தேன் பலருக்கும் பல ஆசைகள் இருக்கலாம் இன்றைக்கு உலகத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கிறது வயதுக்கு ஏற்ற ஆசைகள் இருக்கிறது ஸ்தானத்துக்கு ஏற்ற ஆசைகள் இருக்கிறது நம்முடைய பார்வைக்கு ஏற்ற ஆசைகள் இருக்கிறது நம் நடத்தப்படுகிற பாதைகளுக்கு ஏற்ற ஆசைகள் இருக்கிறது சிலருக்கு இல்லாததின் மேல் பெரிய ஆசை எங்கேயோ இருக்கிறதை குறித்த பல ஆசைகள் இப்படி பலவிதமான ஆசைகளிலே மனிதன் சிக்கி இருக்கும் பொழுது அண்டவராகியேசு கிருசுவும் கூட இந்த உலகத்தில் ஒரே ஒரு காரியத்தில் மிகவும் ஆசையாக இருந்தேன் என்று சொல்லுகிற ஒரு காரியம் அது பஸ்காவை புசிப்பது ஏசு கிரிசு பஸ்காவை புசிப்பதில் இவ்வளவு கவனம் செலுத்தி இருப்பார் என்றால் நாம் இந்த பஸ்காவை குறித்த ஒரு சரியான அறிவையும் ஒரு தெளிவையும் பெற்று அந்த பஸ்காவை நாமும் புசிக்க ஆசையாக இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது அடுத்து அவர் சொல்லுகிறார் இந்த பந்தியிலே நான் பங்கெடுத்து விட்டு இனிமேல் அடுத்த பந்தி பரலோகத்தில் கூட நான் பந்தி இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் அப்படியானால் இந்த இடத்தில் பந்தி யாரெல்லாம் அவரோடு கூட இருக்கிறார்களோ நித்தியக்கு நித்திய ஜீவன் இருக்கிற அப்படின்னால் அவன் நிச்சயமாக நித்தியத்திலே அவரோடு கூட பந்தி இருப்பான் இதுதான் அவருடைய திட்டம் லோக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறு வசனத்தை நாம் அதை பார்க்கும் பொழுது சொல்லுகிறார் பரலோகத்துல ஒரு தெய்வீகமான ஒரு பந்தி நமக்கு உண்டு இந்த பந்தியிலே கத்தோடைய பந்தியில் பங்கெடுக்கிறவர்கள் மாத்திரமே அந்த பந்தியில பங்கெடுக்க முடியும் பிரியமானவர்கள் இந்த கத்தருடைய பந்திய குறித்து அனைகருக்கு பலவிதமான விளக்கங்கள் இருக்கிறது ஒரு சிலருக்கு தவறான விளக்கங்கள் இருக்கிறது சிலருக்கு ஆவிக்குரிய விளக்கங்கள் இருக்கிறது சிலருக்கு தவறான ஒவ்வொரு சபை போதகங்களுக்கு ஏற்ற வித்தியாசமான விளக்கங்கள் இருக்கிறது முதலாவது நாம் இந்த கத்துடைய பந்தியை நாம் அசட்டை பண்ணுவது மிகப்பெரிய ஒரு பாவம் ஒரு சிலர் இந்த கத்தோடைய பந்தியை மதிப்பிக்கிறது இல்லை நீங்க பிரசங்க கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிசையாக உட்கார்ன்னு சொன்னா இதுல ஒரு பார்ட்டி எழுந்தி போயிடும் அவங்கள கேட்டா தகுதி இல்லம்பாங்க எங்களால் கண்டினியூவா இதுல பங்கெடுக்க முடியாது பாங்க நாங்கள் சில குறைகளில் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க சில பெலவினங்கள்ல இருக்கோன்னு சொல்லுவாங்க எப்படியோ ஒன்று சொல்லி அவர்கள் அப்படியோ ஒதுங்கி போய்விடுவார்கள் பிரியமானவர்களே அதுதான் தவறு கத்தோடைய பந்தியை குறித்து ஒரு தெளிவான அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்குமானால் சாகும் வரை பந்தியை விட்டு அவன் நினைச்சு மாட்டான் போகவே மாட்டான் சரியான உபதேசத்தின்படி என்னைக்கு ஞானசானம் எடுக்கிறானோ அன்னையிலிருந்து சாகுற வரைக்கும் அவன் கத்தோடைய பந்தியை அவாய்ட் பண்ணவே கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நீ ஒரு துர்பாக்கிய ஒரு நிர்பாக்கியமான ஒரு தன்மைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய் என்று அர்த்தம் முதலாவது கத்துடைய பந்தியை கனவீனம் பண்ணுகிறதை நிறுத்துங்கள் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல நாங்கள் எதினால் அவரை அசட்டை பண்ணினோம் நாங்கள் எதினால் அவரை அசுத்தப்படுத்தினோம் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் ஆனால் கத்தருடைய பந்தி என்ன மட்டு போயிற்று நீங்கள் சொல்லுகிறதுனாலே கத்தருடைய பந்திக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுக்கணும் அதுக்கு ஒரு உபவாசம் அதுக்கு ஒரு பலி செலுத்தி அதுக்கு நீங்க கண்ணீர் விட்டு அதுக்காக நீங்க கதறி எனக்கு எந்த தகுதியும் இல்ல இவ்வளவு பெரிய வாக்கு எனக்கு கொடுக்கறீங்கன்னு சொல்லி அந்த ஒரு தெய்வீக பயத்தோடு நீங்க வந்து பங்கெடுக்கணும் இங்கே நான் வாசிக்கிறோம் கத்தருடைய பந்தி உமை எதினாலே அசுத்தப்படுத்தணும் என்கிறீர்கள் கத்தருடைய பந்தி என்ன மட்டு போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனால கத்தருடைய பந்தியை நீங்க அற்பமா பேசக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காதவங்க எடுக்கலாம் பிடிக்காதவங்க கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் அதை தவறான விதத்துல புரிந்து கொண்டு கத்தருடைய பந்தியை குறித்து நீங்கள் தவறாய் பேச கூடாது மல்கியா முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல நீங்களும் என்றும் அதாரமாக அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறீர்கள் கத்தருடைய பத்தி நீ தவறான வார்த்தை யூஸ் பண்ணிட்டாலே நீங்க யோசி பாருங்க கத்தருடைய பந்திங்கிறது அவர் தன்னுடைய மாம்சத்தை தருகிறார் தன்னுடைய இரத்தத்தை தருகிறார் ஒருவேளை உங்களுக்கு அதை விளங்கிக் கொள்ள இருக்கலாம் இந்த அப்பம் ரசம் என்பது இல்லை விட்டால் இப்படி கண்களை மூடி வரிசையை உட்கார வைத்து கையேந்த வைத்து வாயிலை கொடுத்து இப்படி பானம் பண்ண கொடுக்கறது ஒரு மற்ற வெளியே நின்று பார்க்கும்போது இது ஒரு சடங்காச்சாரம் போல உங்களுக்கு தோன்றலாம் அதனால உங்களுக்கு இது ஒரு அற்பம் போல தோன்றலாம் யாரெல்லாமே எடுக்கிறாங்க எல்லா ஜனங்களும் எடுக்கிறாங்க எல்லாம் ஒரே கப்புல குடிக்கணுமா இப்படிலாம் நீங்க பேசலாம் ஆனா இப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் கத்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமானது ஒரு ரொட்டி சும்மா ஒரு பிரெட்டு கொடுப்பாங்க சும்மா கொஞ்சம் ஒயின் கொடுப்பாங்க அப்படி நீ சொல்றது என்னுடைய நாமத்தை நீ என்ன செய்கிறாய் பரிசுத்த குளைச்சலாக்குகிறாய் ஆண்டு ஒரு சொல்லுகிறார் இது ஒரு முக்கியமானது முதலாம் குறிந்த சொல்லி இருக்கிறது இது ஒரு ஞான போஜனம் உங்களுக்கு இது ஒரு சாதாரண போஜனமாக தென்படலாம் ஆனா வேதம் இதை ஞான போஜனம் என்றுதான் அதை சொல்லுகிறது இந்த விஷயத்துல தான் ரொம்ப நாம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால் என்று சொல்லி அங்கே ஞானஸ்தானம் பரிசுத்தாவிய குறித்து அவர் பேசிக்கொண்டே வருகிறார் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் அடுத்து எல்லாரும் ஒரே ஞான புசித்தார்கள் என்று மூணாம் சொல்லி இருக்கிறார் இது ஒரு ஆவிக்குரிய போஜனம் ஞானம்னா இங்கிலீஷ்ல ஸ்பிரிச்சுவல் ஃபுட் சொல்லியிருக்கு ஞான ஒரு ஆவிக்குரிய ஒரு இது உனக்குள் வரும்போது உனக்குள்ள உண்மையாகவே ஒரு நித்திய ஜீவனுடைய வேலையை அது செய்கிறதே இப்ப இன்னொரு ஆளுடைய சரீரத்தை சரீரத்தில் உள்ள ரத்தத்தை உனக்குள்ள ஏற்றும் போது குரூப்புக்கு அது கரெக்டா நம்முடைய குரூப்புக்கு அது ஒத்துக்கொண்டால் அது நம்முடைய சரீரத்தில் ஜீவனா என்ன செய்யறது மாறுகிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பல இடங்கள்ல சொன்ன ஒரு காரியம் ஒரு பெண் புதிதாக ஒரு சபைக்கு போய் ஞானசானம் பெற்றாள் பக்தி விருத்திக்காக சொல்றேன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவள் புதிதாக அந்த சபைக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்தாள் அவளுக்கு உபதேசம் அதிகமாக தெரியாது ஆனால் பரலகும் போகணும்னு ஆசையில் ஞானசானம் எடுத்துட்டா ஆனால் அந்த சர்ச்சில் சொன்னாங்க அடுத்த வாரம் கத்துடைய பந்தி உங்களுக்கு வந்து ஆண்டவுடைய சரீரமும் ஆண்டோடைய ரத்தமும் உங்களுக்கு என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் அது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அது ஆசையாகவும் இருந்தது வீட்டுக்கு போனால் புருஷனோ ரட்சிக்கப்படாதவன் அவன் சொன்னான் இனிமேல் அந்த சர்ச்சுக்கு நீ போக கூடாது சொன்னான் அவள் சொன்னால் இந்த ஒரு வாரம் மாத்திர என்ன செய்கிற நான் போய்விட்டு வந்து விடுகிறேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே செத்து போயிட்டாருன்னு சொல்றாங்க அவரு சரீரத்தை எப்படி கொடுப்பாங்க நீ ஏதோ மாத்தி பேசுறேன்னு சொன்னா இவளுக்கு கேட்டது மட்டும் தானே சொல்ல தெரிஞ்சது புதிய நபர் இல்ல இயேசுவின் சரீரத்தை குடுக்கறேன்னு சொன்னாங்க இயேசுவின் ரத்த கு கொடுக்குறன்னு சொன்னாங்க அதனால நான் போறேன் அப்ப அவன் நீ போதான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு மறித்தவரை பார்க்க முடியுமா அவரும் சரீரத்தை கிடைக்குமா சரின்னு சொல்லி அந்த பெண்ணு தனக்கு வாய்ப்பு கிடைத்ததுனால தேவ சமூகத்துக்கு போனாள் அதை பயன்படுத்தணும் அங்க போன போது கூட்டம் முடிச்சு வரிசையில உட்கார வச்சு அவ வரிசையா எல்லாருக்கும் பந்தி இருக்கும்போது இவ கையிலயும் ஒரு சின்ன பிரெட்டு துண்டை ரொட்டி துண்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க வாங்கி பார்த்தா கண்ணுக்கு தெரிந்ததானே என்னது ரொட்டி துண்டு அவளுக்கு அப்பவுமே மூடு மாறி போச்சு குழம்பிட்டா இதை கொண்டு போய் கட்டாயம் கொடுத்தா இயேசுவின் சரீரன்னு சொன்னா அது என்னது வெறும் ரொட்டி துண்டு இதை கொண்டு போய் அங்கே கொடுத்தா கட்டாயம் ஆடிப்பான் என்ன பண்றது அப்படியே கையில வாங்கி வச்சது தான் அவள் அதை புசிக்கவே இல்லை ஏன்னா கேட்டால் கொடுக்கணும் இல்லையா காட்டணும் சரி தறியோ தவறோ பேசாமல் கையில் வச்சுட்டா அடுத்து கொஞ்ச நேரத்தில் ரசத்தை கொண்டு வந்தாங்க வாயில கொடுத்துட்டாங்க அதை கையில் வாங்க முடியல வாயில் கொடுத்தாச்சு குடிச்சாச்சு உள்ளே போயிடுச்சு அவளுக்கோ ஒரு பயம் திகில் என்ன பண்ணுறது இவனை புருஷனை போய் எப்படி ஃபேஸ் பண்ணுறது இது சரீரம்னு சொன்னாங்க அவங்க கொஞ்சம் திராட்சை ரசத்தை கொடுத்துட்டாங்க ஒரு ரொட்டி கொடுத்துட்டாங்க இவனை போய் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்னு ஒரு பயத்தோட திரு திகிலோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் வீட்டுக்கு வந்தபோது அவன் புருஷன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் என்னவோ சொன்னியேசுவின் சரீரத்தை குடுக்கறாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தபோது இவன் கைய மூடி வச்சிருந்தா கொண்டான்னு சொல்லி அத கைய பிடுங்கி அந்த கையில இருந்து அதை எடுத்தான் கையை பிடிங்கி திறந்த பொழுது கையெல்லாம் பச்சை ரத்தம் முழுவதும் ரத்தம் கையில பார்த்தா ரொட்டி துண்டை காணும் ஒரு கறி துண்டு இருந்துச்சு இவளுக்கு இவளை நம்ப முடியல இவளுக்கே ஒரு மிரட்சி மாதிரி ஆயிடுச்சு நம்ம வாங்கினது ரொட்டி இதை பார்த்துதான் பயந்து போய் அங்கிருந்து இங்க வந்தோம் இப்ப கையெல்லாம் என்னதே ஒரே ரத்தமா இருக்கு என்ன பண்றது அவன் பார்த்தான் இப்படி எப்படி ஒரு சரீரத்தை பிச்சு இது ஏதோ ஒரு பொய் ஏதோ மா வேலை கொண்டான்னு சொல்லி அதை வாங்கிட்டு அவன் போயிட்டான் இவளுக்கே புரியல கையெல்லாம் அப்படி பச்சை ரத்தம் இவ்வளவு நேரம் இப்படி ஃபீல் பண்ணவே இல்ல திடீர்னு இப்படி மாறிடுச்சு என்ன நடந்துச்சு வாங்கும் போது பிரெட்டு எல்லாரும் வாங்கி தின்னுட்டு இருந்தாங்க நம்ம மட்டும் திங்காம வந்துட்டோம் இங்க வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ திகை போயிருக்கும் போது அவ புரிஷ அதை கொண்டு போனான் நேரம் கொண்டு போய் லேப்ல கொடுத்தான் இது என்ன கரிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுங்க எனக்கு ரிசல்ட் கொடுங்க கொஞ்சம் அவசரமா கொடுங்க அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சில மணி நேரங்கள் கழிச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஏறக்குறைய முப்பது வயதுல இருந்து முப்பத்தி நாலு வயதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆண் சரீரத்திலிருந்து இது சில மணி நேரத்துக்கு முன்னால பிச்சு எடுத்திருக்காங்க வெட்டி எடுக்கல என்னதே பிச்சு எடுத்திருக்கிறாங்க அதான் இதனுடைய ஒரிஜினல் ரிசல்ட் தான் அவன் அப்படியே மிரண்டுட்டான் எயில்ஸ் மரித்து எத்தனை வருஷம் ஆச்சு இந்த பண்ணிட்டு வந்து சொன்னா இவளுக்கு இது நம்பவே முடியல ஏன்னா இவன் கையில பிரெட் வாங்கினது அருமையானவர்களே கத்துடைய பந்திங்கிறத நீங்க ரொம்ப கவனமா டல் பண்ணணும் கத்தைய பந்திய குறித்து நீங்க என்ன மட்டும் போயிடக்கூடாது உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன வருத்தங்கள் மதியனமான செயல்கள் நிமித்தம் கத்தோடைய பந்தியை தூக்கி எறிஞ்சிட்டு போனேன்னு சொன்னா உன்னைய தூக்கி எறியதுக்கு கத்தருக்கு எத்தனை நிமிடம் ஆகும் கத்தடைய பந்திங்கிறது அவருடைய ஜீவன் அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம் திராட்சரசம் போல உன் கண்ணுக்கு தெரியும் அன்றைக்கு தெரியும் வார்த்தை மாறின உடனே மொண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன ஏதா மாறி இருந்தது எதா மாறி இருந்தது திராட்சரமாறி இதுதான் ஒரு தோல்வியுள்ள மனிதனை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய ஒரு பார்முலா நீங்க தோல்வி தடுமாற்றம் பின்மாற்றம் விழுகை பலவிதமான சூழ்நிலைகளில் நீங்க சிக்கி தவிச்சு வர்றீங்க இந்த ராபோஜனம் உள்ள வரும்போது இந்த பார்முலா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி உன் வாழ்க்கையில ஜெயத்தினுடைய ஒரு ஜீவனை உனக்குள் கொண்டு தண்ணீரை திராட்சை ஒரு மனிதனு தெய்வத்துக்கு மாற்ற முடியுமானால் உன் வாழ்க்கையை மாற்றவர் வல்லவர் இந்த ரொட்டி இந்த அப்பம் இல்லாவிட்டால் இந்த ரசம் உனக்குள்ள வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை ஒன்று கொண்டுகிறது ீங்கட்டால் நீங்கள் உங்களுடைய தகுதி கேட்டு ஆகாரத்தை குசிக்கிறீர்கள் அது உள்ள போய் எப்படி மாத்துது உங்களுக்குள்ள எப்படி மாறுது ரத்தமாய் மாறுகிறது ரத்தத்தில் ஜீவன் உண்டு இதே போல இந்த ரொட்டியும் இந்த ரசமும் உள்ள வரும் பொழுது இது மாம்சத்துக்குரிய ஒரு ரத்தமாய் அல்ல அழியாத ஜீவனுக்குரிய பர்லவத்துக்குரிய உன்னை ஜீவா ஜீவியாய் உன்னை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையை நமக்குள் கொண்டு வருகிறது ஒரு பாஸ்டர் செத்து போயிட்டாரா ஒரு இண்டிபெண்டன் பாஸ்டர் செத்து போயிட்டார் அவர் மனைவிக்கு அவர் செத்துத ஜீர்ணிக்க முடியல ஏற்றுக்கொள்ள முடியல ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே என் புருஷனை எப்படியாவது திரும்ப தரணும்னு சொல்லி மன்றாட நாள் உண்மையை சொல்றேன் ரொம்ப போராடினா கடைசியில அடக்கத்துக்கு நேரம் வந்தபோது அவங்க அடக்கத்தை ஒத்துக்க மாட்டேன் சொல்லிட்டேன் உடனே அவங்க பார்த்தாங்க நீ அடக்கம் பண்ணா பண்ணு வாரின்ல பண்ணா டப்போன்னு சொல்லி பாடியில் எம்பார் பண்ணி ஒரு ஒரு இடத்துல ஒரு ரத்த நரம்ப எடுப்பாங்க ரத்தம் ஓட்டத அதை எடுத்து அதில் கெமிக்கலை ஏத்தினாங்க இன்னொரு இடத்துல ஒரு ஓட்ட போட்ட எங்க வரும் இந்த ரத்தம் எல்லாம் வெளியே வரும் கெமிக்கல் ஃபுல்லா வந்துடும் அதான் பாடி எம்பாம் பண்ற ஒரு அமைப்பு ஏத்தி கெமிக்கலை ஏற்றிட்டு எம்பாம் பண்ணி நீ அடக்கம் பண்ணா பண்ணு வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கணும் வச்சுக்கோ மார்ச்சூரில் வச்சுக்கணும்னா வச்சுக்க உனக்கு எப்போ திருப்தியாகதோ பண்ணுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அவளுக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியல மார்ச்சூரில் வச்சுட்டு டெய்லி அழுதா என்ன பண்றது போயிட்டாரு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சேன் பரலோகம் பாதாளங்கிற புத்தகத்தில் போய் படிச்சு பாருங்க அங்க கடைசியில் மூணாவது நாள் ஒரு இன்டிபெண்ட் ஒருத்தர் ஜபிக்கிற ஒரு கூட்டம் ஒரு இடத்துல நடந்தது அதை கேள்விப்பட்ட உடனே ஆம்புலன்ஸில் வச்சு இந்த பாடியை எங்க கொண்டு போயிட்டா அந்த மீட்டிங் கொண்டு போயிட்டா ஆம்புலன்ஸ் வந்து தரைத்தலத்தில் நின்றுது மீட்டிங் மேலே நடந்தது அவர்கிட்ட போய் ஜெபிக்கணும்னு அப்படி ஆசைப்பட்டு அவர் நின்றுகிட்டு அந்த இண்டிபெண்டன்ட் பிரீச்சர் இன்னொரு வாசல் வழியாக கூட்டம் முடிச்சு போயிட்டாரு இவ அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு எனக்கு என் புருஷனை எழுப்பி தரணும்னு சொல்லி திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சரீரம் அசைஞ்சுது ஆள் எம்பி உட்காந்துட்டாரு உயிரோட வந்துட்டாரு எம்பாம் பண்ணி ரத்தம் எல்லாம் வெளியே போய் கெமிக்கல் ஏற்றப்பட்ட ஒரு சரீரத்துல மறுபடி ஜீவனை கொடுக்க மதித்தோரை எழுப்பக்கூடிய சக்தி தேவனுக்கு இருக்கு அது போல இந்த நீங்க வாங்குற இன்னைக்கு நீங்க பயத்தோடு பக்தியோடு முழங்கால் போட்டு வாங்குற இந்த கத்தருடைய பந்தி அதனால தான் இந்த பந்தியில புசிக்க கத்தர் எப்படி இருந்தாரு மிகவும் ஆசையாக இருந்தாரு பஸ்காவை புசிக்க கத்துடைய பந்தியில புசிக்க இன்றைக்கு புசிக்க நான் மிகவும் ஆசையா இருக்கிறேன் நித்திய ஜீவன் இல்லாதவர்கள் பந்தி என்று சொல்லும் பொழுது வேதத்துல பல விதமான பந்திகளை நாம் பார்க்கிறோம் ஒரு சிலர் பந்திக்கு வராததுக்கு சில பொய் சொல்லுகிறார்கள் சிலர் மன நோவினால் பந்தியை விட்டு போய் விடுகிறார்கள் முதலாம் சாமுவேல் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல தாவிதுக்கு ராஜபோஜனத்துல பந்தி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் கட்டளையிட்டிருந்தார் ஆனால் சவுல் அவனுக்கு எதிராக இருந்தபடினால் அந்த பந்திக்கு போக அவனுக்கு விருப்பம் இல்லை ஆன அப்படினால் நான் எங்கேயாவது போறேன்னு சொல்லி நான் எங்க ஊருக்கு போறேன்னு சொல்றேன் நீ போய் எங்க அப்பா உங்க அப்பாட்ட அப்படி சொல்லிடுக்கும் போகல ஆனா என் தமையன் என்னை வரமுடி கட்டளையிட்டார் உங்களுடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது ஆனால் நான் என் சகோதரரை பார்க்கிறதற்கு போக எனக்கு உத்தரவு கொடுக்கும் என்றான் இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான் உண்மையாகவே இன்னைக்கு கத்தோடைய பந்தியில பங்கெடுக்கிறது கூட இப்படித்தான் ராஜாவின் ஒரு சிலருக்கு கத்தோடைய பந்தியில் சொல்லுவாங்க போறேன் போல ஒரு பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் ஒளிஞ்சுட்டு என்ன நடக்குது பந்தியில் பங்கெடுக்க முடியாத அளவில் காலங்கள் காலங்கள் இவன் ஒரு பந்தியில இருந்துட்டு பந்தி எடுக்க மாட்டேன்னு நினைச்சு போயிட்டான் கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாள் ஆகி அன்றைய தினம் போஜன பண்ணாதிருந்தான் அவனுக்கு ஒரு சிலருக்கு மன வருத்தங்கள் இருக்கு தோல்விகளை பற்றி சகோதரர்களை பற்றி விசுவாசிகளுக்குள்ளேயே குடும்பங்களிலே குறித்து புருஷனுக்குள்ள மனைவிக்குள்ள பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ள இப்படிப்பட்ட பல மன நோவுகள் இருக்கிறது இதை சரிபடுத்துறதுக்கு தான் இந்த மூணு நாள் டைம் கொடுத்தோம் உட்காந்து தாழ்த்தி நம்மி நாமையை சரிப்படுத்தி நியாயத்திற்கு இருந்து தப்பி கொள்ளும் முடியாத கத்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு மன்னிப்பு கேட்க மன்னிக்க மன்னித்து மறக்க ஒப்புரவாயிக் கொள்ள போக விட்டு கொடுக்க சகிக்க இப்படி பல காரியங்களுக்கு தான் கத்தர் டைம் கொடுத்தாரு ஆனா இவன் என்ன பண்ணிட்டாங்க தாவிதை பத்தி தகப்பன் தாறுமாறா பேச ஆரம்பிச்ச உடனே எந்தான் அது மன நோவாக இருந்தது பந்திக்கு வராதுக்கு நீய்ரா அதே நேரத்தில் மனநோவு அடைந்து கத்துடைய பந்திய விட்டு விலகி போகாதிருங்கள் சரிப்படுத்தும் ஆற்றப்படும் முடியாத சிவில்கள் பிதுக்கப்படும் முடியாதான் இந்த சுத்திருப்பு கூட்டங்கள் அனுமதிக்கப்படுகிறது பந்தியில எல்லாருமே பங்கெடுக்கலாம் கத்தர் தான் ஒரு மனிதனை தகுதிப்படுத்துகிறது நம்மை நாமே தகுதிப்படுத்த முடியாது எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானதல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டா இருக்கிறது ஒரு சிலர் சொல்றாங்க அது எடுத்துட்டா பரிசுத்தோ கரெக்ட் தான் உண்மைதான் பரிசுத்தான் செய்யறோம் அதை பரிசுத்தமா இருக்கிறதுக்கு நம்மை நம்ம சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் கத்தோடைய பந்தி ரெண்டு கூட்டத்தா இருக்கு ஒன்று பரிசுத்தவான்களுக்கு ரெண்டாவது பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு ஜெயித்தவர்களுக்கு ஜெயிக்கும்படியாய் வாஞ்சிக்கிறவர்களுக்கு ரோமர் எதாவது இந்த விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம் வேதத்திலிருந்து சில பந்தியின் நிலவரங்களை நாம் பார்க்கலாம் யாரு பங்கெடுத்தது யாருக்கு பங்கெடுக்க தகுதி கிடைத்தது யாருக்கு இந்த வாய்ப்புகளை தேவன் கொடுக்கிறார் கத்துடைய பந்தியில யாரெல்லாம் பங்கெடுக்கலாம் பந்தியில எத்தனை பேர் பங்கெடுத்தார்கள் இதை குறித்து நாம் இன்றைக்கு படிப்பது ராஜாக்கள் சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டு சாமுவேல் ஒன்பது பதினொன்று சீவா ராஜாவை நோக்கி ராஜமாக என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளை இட்டபடி எல்லாம் நான் செய்வேன் என்றான் ஒருவனை போல என் பந்திலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னார் இந்த மேவி போசேத் ராஜகுமார்கள் ஒருவனை போல என்னுடைய பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று தாவிது அவனுக்கு கட்டளைட்டான் இந்த மேவி போசேத் யார் மேவி போசேத் யோனத்தானுடைய பிள்ளை சூழ்நிலைகள் மாறின பொழுது அவனுடைய தாதி அவனை தூக்கி கொண்டு ஓடினாள் தாதி தூக்கிக்கு கொண்டு ஓடும் போது புரியாமல் அவள் கையில் நழுவி விழுந்து இரண்டு கால்களும் முடமாகி போய்விட்டது அவன் இரண்டு கால்களும் முடமாகி போன ஒரு முடவனாக இருந்தான் அவன் வளர்ந்தான் ஆனால் அவனால் நடக்க முடியாது அவன் வளர்ந்தான் அவனால் எதையும் சுயமாய் செய்ய இயலாது ஆனாலும் கூட தேவன் அவன் மேல் இறக்கம் கொண்டு அந்த தாவிதின் மூலமாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் ராஜகுமாரனை போல அவனை எண்ணி அவனை கத்தர் ராஜாவின் பந்தியில உட்கார வைத்தான் அவனுக்கு இரண்டு கால்களும் முடம் ஆனாலும் கூட அவனை யாராவது கொண்டு வருவாங்க கரெக்டா பந்திக்கு பந்தியில வந்து பங்கெடுப்பான் பந்தி முடிஞ்ச உடனே போவான் அடுத்த பந்திக்கு அவன் கரெக்டா உள்ள வருவான் அவனுக்கு நடக்க முடியாது பிரியமாரி இந்த சத்தியத்தின்படி நடக்க முடியாத பல போராட்டங்கள் பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே முடமான தன்மைகள் இருக்கலாம் ஆனால் உங்களை கத்துற ஒரு ராஜகுமாரனா எண்ணுகிறார் நீ தேவனுடைய பிள்ளை உனக்கு தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தால் நீ கத்துடைய பந்தியில பங்கெடுக்கலாம் ஒரு சிலர் இந்த கத்துடைய பந்தியில் பங்கெடுக்கிறதுல வெக்கப்படுறாங்க இந்த சபையில் பங்கெடுக்கிறதுல ஒரு சிலர் தங்களுக்கு தகுதியில் என்று தங்களை தாங்களே நொந்து கொண்டு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸுக்கு இடம் கொடுத்து நமக்கு என்னப்பா தகுதி நம்மெல்லாம் அப்படின்னு இதில்லாம் எடுக்க முடியாது மேபி பர்சன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் வெக்கத்தை துரத்துகிறவன் கத்தடைய பந்தியில பங்கெடுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் ஆனால் கத்தரவனை ராஜகுமார்னா எண்ணினார் நம்முடைய ஜீவியத்தில் நாம் மண்ணானவர்கள் பலவிதமான தோல்விகளுக்கும் விழுகைகளுக்கும் நாம் காரணமானவர்கள் தாதியின் கையில் அதாவது ஊழியர்கள் கையில் இருந்து விழுந்து அவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போயிருந்தாலும் கத்தரோ நம்ம பட்சமாய் இருந்து நம்மை ராஜகுமார்களை போல எண்ணி நம்மை மறுபடியும் பந்தியில பங்கெடுக்கத்தக்கிறார் நாம் வெக்கத்தை துரத்தி விட்டு ஏன் வைக்கப்படணும் உங்க வீட்டில் சாப்பிடுறதுக்கு ஒரு சில தங்களுடைய வீடுகளில் வைக்கப்படுவாங்க அதனால இந்த கால் இட்லி அரை இட்லி சாப்பிட்டு காத்தாடி மாதிரி சுத்திட்டு இருக்கிற ஆளுங்களை வைக்கோம் பேசுறதுக்கு வைக்கும் பைபிள் தூக்கிட்டு வர்றதுக்கு வைக்கும் நகையை கலத்துறதுக்கு வைக்கும் மிசை எடுக்கிறதுக்கு வைக்கும் கத்திற்காக சாட்சி சொல்றதுக்கு வைக்கும் ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கு வைக்கும் டிராக்டர் குடுக்கிறதுக்கு வைக்கோம் ஊழியக்காரங்களை பார்க்கறதுக்கு வைக்கும் இப்படி நீங்க இருந்தா கத்துடைய பந்தியில பங்கெடுக்க முடியாது ஆனால் மேவி வெக்கத்தை துரத்துகிறவன் அவனுக்கு அந்த கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி யாருடைய உதவியாவது எடுத்து அழகாக டெய்லி வந்து கத்தருடைய அந்த ராஜாவின் பந்தியில பங்கெடுப்பான் பெரிய மாணவர்களே கத்தர் உங்களை ராஜகுமாராய் எண்ணி இருக்கிறார் வெளிப்படுத்தல் ஒன்று ஆறின் படி அவடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கு நாம் ராஜ பந்தியில பங்கெடுக்க தகுதி அப்படினால் உங்களை நீங்களே தகுதியின படுத்தி கொண்டு நீங்கள் வெளியே செல்ல வேண்டியது அவசியம் இல்லை அந்த பந்தி இருக்கும் முடியாக அவன் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டுட்டு எருசிலேமில் வந்து குடியிருந்தான் இரண்டாம் சம் வேலை ஒன்பது பதிமூன்றை பார்க்கும் பொழுது பந்தி பங்கெடுக்கிறதுக்காகவே இரண்டு காலம் உடமாய் இருந்தது அவன் நித்தமும் கத்தருடைய அந்த ராஜாவின் பந்தியில் இருக்க ஒரு கட்டாயம் இருந்தபடிய அவன் எருசிலேமில் இருந்தான் சரியான ஐக்கியத்துல நீ இருக்கணும் சரியான சமாதானத்துக்குள்ள விரும்பினால் எருசுலேமின் வாழ்க்கையை நீங்கள் மெயின்டெயின் சமாதானமான வாழ்க்கையை இலைப்பாறுதலான வாழ்க்கையை ஐக்கியமான வாழ்க்கையை ஒருவரோடு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை விட்டுக் கொடுக்க வாழ்க்கையை நகரத்தின் வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயிற்சி வித்தால் அந்த குடியிருந்தால் உங்களுக்கு ராஜாவின் பந்தியில பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முதலாம் ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தாவிது தன்னுடைய குமாரனாகிய சால மோன்றத்தில் ஒருவனை உன்னுடைய பந்தியிலே கடைசி வரை வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு போனான் அவர்கள் இருக்கலாம் ஆனால் ஒருத்தனை வேதம் சொல்லுகிறது அவனுடைய பெயர் கிம்காம் இந்த பர்சிலாய் அவனுடைய குமாரர் அந்த பந்தியில பங்கெடுக்கணும்னு ராஜா சாலம் சொல்லிட்டு போறான் நீ கடைசி வரைக்கும் அவனை நீ வந்து உன்னுடைய பந்தியில வைக்கணும் யார் இந்த பந்தியில பங்கெடுக்க தகுதி உள்ளவர்கள் பந்தியில பங்கெடுக்கும் போது இவன் சொல்றான் என் காலத்துக்கு பிறகும் பந்தியில பங்கெடுக்கணும் எத்தனை பாஸ்டர்கள் மாறலாம் எத்தனை சூழ்நிலைகள் மாறலாம் யாரு மாறினாலும் நாம் அந்த பந்தியை விட்டு மாறவே கூடாது கத்துடைய அந்த ராஜாவின் பந்தி நமக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம் அதை நம்ம விடவே கூடாது இங்கே அவன் சொல்லிவிட்டு போகிறான் பரிசிலாயின் குமாரருக்கு நீ உதவி செய்ய குமாரருக்கு உதவி செய்ய அந்த அந்த ராஜாவின் பந்தியில இடம் கொடுக்க வேண்டும் அதை நான் விளங்கிக் வேண்டியது அவசியம் இரண்டாம் சாம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி இந்த வசனங்களில பார்க்கும் பொழுது தாவிதா அப்சுலமுக்கு தப்பி ஓடும் பொழுது வனாந்தரத்துல செருப்புக்கு போடாமல் வெறுங்காலால் ஒளிவுமலையில எறி போகும் பொழுது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் தள்ளிவிடப்பட்ட பொழுது அந்த பரிசிலா இன்னும் ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து ராஜாவுக்கும் அவனோட சேர்ந்த இருந்த எல்லாருக்கும் படுக்கிறதுக்கு மெத்த அந்த காட்டுல போய் படுக்கிறதுக்கு கூட மெத்த கொடுத்தான் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தான் ஊழியத்துக்கு உதவி செய்கிற நீ ஊ ஊழியத்துக்கு உதவி செய்கிற நீங்கள் ஊழியத்தை தாங்குகிற நீங்கள் கத்துடைய பந்தியில பங்கெடுக்காமல் நித்திய ஜீவனுக்கு அபாத்தராய் நீங்கள் போக ஏதோ காணிக்க கொடுக்கிறோம் அதோட நம்ம போயிடலாம் பரவத்து போயிடலாம் நினைக்க கூடாது காணிக்க உதவி செய்கிறவர்கள் முக்கியமாக நீங்கள் கத்துடைய பந்தியில பங்கெடுக்க வேண்டும் அப்படியானால்தான் இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு ஆசீர்வாதம் மறுமையிலும் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும் நம்ம காணிக்கை கொடுத்துட்டோம் கத்துடைய பந்திய பத்தி கவலை இல்லை தவறு காணிக்க கொடுத்தா இந்த உலகத்தில் நீ ஆசீர்வாதம் பெறுவாய் கத்திய பந்தியில பங்கெடுத்தால் நித்திய ஜீவனை கடைசி வரை அவர்கள் இரும்பு போன்றவன் அதுக்கு அர்த்தம் அவனுடைய பேருக்கு அர்த்தம் பைபிள் டிக்ஷனரி சொல்லுது இரும்பு போன்றவன் இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க வந்து நானலா இருக்க கூடாது இரும்பு போல நிக்கணும் உறுதியா நிக்கணும் விசுவாசத்துக்காக ஜீவனை கொடுக்க ரெடியா இருக்கணும் விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட நீங்கள் நிக்க வேண்டியது அவசியம் போர்க்களத்து முனையில நிக்க வேண்டிய ஒரு சந்ததி நாம் அப்படின்னா இந்த விஷயத்துல பரிசுலாயினுடைய குமாரன் அவங்க அப்பா வந்து இரும்பு போன்றவன் எத்தனை பெற்றோர்கள் இந்த உபதேசத்தில் இரும்பு போல நிக்கிறீங்க எத்தனை தாய்மார்கள் இந்த சத்தியத்தில் ஜீவனை கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள் எத்தனை வாலிபர்கள் அந்த கிம்காம் கிம்காம்னு சொன்னா ஏக்கம்னு அர்த்தம் அவனுடைய பெயர் வந்து கிம் காம் ரெண்டு சம்பல் பத்தொன்பது முப்பத்தி எட்டுல தாவிது திரும்பி வரும்போது பரிசல நீ கடைசி வரைக்கும் பராமரிக்கிறேன் டைம் முடிஞ்சிருச்சு எல்லா விதமான கணத்தையும் செய்யுங்க அப்பொழுது முப்பத்தி எட்டாம் வசனத்துல அவன் தன்னுடைய குமாரனாகிய கிம்காமை கூட அனுப்பினான் கிம் காம் அப்படின்னு சொன்னா ஏக்கம்னு அர்த்தம் கத்தருடைய பந்தில பங்கு எடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஏக்கம் இருக்கணும் ஒரு வாஞ்சு இருக்கணும் ஒரு தவிப்பு இருக்கணும் உபவாசம் எடுப்பேன் லீவ் போடுவேன் தேவ சமூகத்துல இருந்துள்ளே காத்திருந்து தவிக்கிறோம் நமக்குள்ள ஒரு தவிப்பு ஏக்கம் இருந்தாதான் இந்த பந்தில பங்கெடுக்க முடியும் இந்த வாரம் ராபோஜன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்தோத்திரம் அப்பமே உன சுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிரணும் உனக்குள்ள இருக்கிற எல்லா துன்மார்க்கங்கள் அறிவுறுப்புகள் மாம்சீகங்கள் தோல்விகள் நீ வேலைக்கு போனாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் இந்த சுத்தி இருப்பின் வேலை நடந்துகிட்டே இருக்கணும் எப்படி இப்ப நம்ம உட்காந்து நாம் பிரசங்கம் பண்ணி நீங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு போது உங்க மாம்சரீரத்துல இரத்த சுத்திகரிப்பு ஒன்று நடந்துகிட்டு இருக்கிறதோ அது எப்போ சுத்திகரிப்பு கேள்ட்டமோ அந்த நிமிஷத்துல இருந்து நமக்குள்ள ஒரு சுத்தி உண்டாகும் இந்த கிம்காம் அவனுக்குள்ள ஒரு இயக்கம் இருந்துச்சு நமக்கு ஒரு ராஜ கிடைக்க போது நம்ம கத்திய அந்த ராஜாவினுடைய பந்தியில போய் பங்கெடுக்க போகிறோம் அந்த ஏக்கத்தோடு கத்தோடைய பந்தின்னு சொன்னா அதுக்கு உபவாசம் போடணும் அதுக்கு தாழ்த்தணும் அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதுக்கு முழங்கால போடணும் காலை ஒடிக்கணும் கத்தோடைய சமூகத்துல கிடந்து கத்தாவே என்னை மன்னியுங்க என்னை தகுதிப்படுத்துங்க இவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்குது நான் எந்த விதத்திலயும் பாத்துறேன்னு அல்ல எனக்கு எப்படியாவது இனிமேல் ஜெய ஜீவியை செய்யணும் இப்படி ஒரு இயக்கம் இல்லாதவர்கள் கத்தோடைய பந்தியில பங்கெடுத்து பயன் இல்லை நீங்க வாங்க எல்லாரும் எடுங்க உட்கார்ந்து எடுக்கிறது இல்லை உங்களுக்கே பரிசுத்த ஜீவியத்தை குறித்து ஒரு இயக்கம் இருக்கணும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு ஒரு இயக்கம் இருக்கணும் நிக்கணும்னு ஒரு தவிப்பு இருக்கணும் இல்லாத பட்சத்துல இந்த கத்தடைய பந்தியில பங்கெடுத்து என்ன பயன் ஜீத்தில் வந்த பின்பு நாம் கத்துடைய பந்தியில இல்லாவிட்டால் வருகைக்குரிய ஒரு இயக்கம் ஒரு தவிப்பு இருக்கணும் குமாரருக்கு நீ தய செய்வாயாக அவர்கள் உன்னுடைய பந்தியில் கடைசி வரை போஜனத்திலே அந்த வாய்ப்பை அந்த கிம்காம் பயன்படுத்தி கொண்டான் அருமையானவர்களே நம்முடைய ஜீவியத்தில் கால்களில் தோல்விகள் இருக்கலாம் ஆனால் எருசுலமில் குடியிருந்தால் நாம் கத்துடைய பந்தியில் பங்கெடுக்க முடியும் நாம் வெக்கத்தை துரத்தி தேவசமூகத்திலே தாழ்த்தி நம் பாவிதான் என்னை என்று நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதிகாரம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தியிருந்தார்கள் ஏசு ஒரு வீட்டுல பந்தியிருந்தார் அந்த வீட்டுல அவர் போஜன பந்தி இருக்கையில் அவரோடு கூட ஆயக்காரர் பாவிகள் வந்து பங்கிய பந்தி இருந்தார்கள் நீங்க கூட இப்ப பார்க்கலாம் உங்க மாம்சக்கண்ணில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருடைய குறைகளும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாருமே எல்லாருடைய பயோடேட்டாவும் கரெக்டா வச்சிருக்கீங்க உங்க பயோடேட்டா கூட உங்களுக்கு மறந்துருக்கும் ஆனா மற்றவங்க கதை உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும் உங்க வீட்டில் நடந்த சம்பவம் கூட மறந்துருக்கும் ஆனா மற்றவங்க வீட்டில் நடந்த சம்பவம் என்ன செய்யும் டேட் போட்டலாம் சொல்லுவீங்க இடம் சொல்லுவீங்க ஆனா பைபிள் சொல்லுது ஆயக்காரரும் பாவிகளும் யாரோடு பந்தியிருந்தாங்க பந்தியிருந்தார் உங்களுக்கு முன்னாக அவன் வெளியரங்கமான ஒரு ஆயக்காரன் ஆனால் சொல்லுகிறது அந்த ஆயக்காரன் வானத்தை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு பாவியாகிய என்மேல் கிருபியா இருது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தைப் பற்றி நீதிமன்றாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு என்ன செய்தான் திரும்ப திரும்பி போனான் ஆனா நம்முடைய பார்வையில அவன் நம்முடைய பார்வையில யாரு அவன் ஒரு பாவி இல்லாவிட்டால் ஒரு ஆயக்காரன் அநேகர் சொன்னாங்க உங்களுடைய தலைவர் வந்து இல்லாவிட்டால் உங்களுடைய ரட்சகர் வந்து உங்களுடைய இயேசு வந்து ஆயக்காரர்களோடு பங்கு திருக்கிறாரே பிரியமானவளே இயேசு அந்த இடத்துல சொன்னாரு நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரசிக்கவே உலகத்தில் வந்தேன் சொன்னார் தோல்வி உள்ளவங்க ஜெயமாய் மாறுறதுக்கு கண்ணீரோடு வந்து உட்கார்ந்தா இந்த ராபோஜனம் உனக்கு ஜெயாலியாய் மாறுறதுக்கு உதவி செய்யும் அதான் சத்தியம் ஏசுவோடு பெரிய பெரிய தலைவர்களும் ஏறோதும் இல்லாவிட்ட பிலாத்தும் இல்லாவிட்ட அரசாங்க அதிகாரிகள் இவங்கெல்லாம் பங்கெடுக்கல இயேசோடு பந்தி இடத்துல அங்க பாத்தீங்கன்னா ஆயக்காரர் உட்கார்ந்தது ஆயக்காரன் சொன்னா சாதாரண ஆயக்காரன் அல்ல அவன் தொழில்தான் ஆயக்காரன் ஆனா வாழ்க்கையில மாற்றப்பட்டவன் சகவ முதலாவது ஆயக்காரன் என்று அழைக்கப்பட்டான் சில நிமிடத்துல அவன் ஆபரகாமின் குமாரன் என்று அழைக்கப்பட்டான் ஏசுவோடு நடந்து வரும்போதே அவன் சொல்றான் ஆண்டவரே நான் அநியாயமா ஏதாவது வாங்கியிருந்தா நான் நாலத்தனையா அதை நெஞ்சிடறேன் திரும்ப கொடுத்துறேன் என் ஆசியில பாதி நான் ஏழைக்குவன குடுத்துர்றேன் சுவாமி உடனே அந்த வார்த்தையை கேட்ட இயேசு இவன் ஆயக்காரன் அல்ல இவன் யாரு ஆபரகாமின் குமாரன் நீ பந்தி எடுக்கும் போது வெளியரங்கமாக நீ ஒரு திருப்பி கொடுத்திருக்கணும் கத்தருக்கு கொடுக்க வேண்டியது கத்தருக்கு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டியது மனுஷனுக்கு கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டியது கவர்மெண்ட்டுக்கு செலுத்திருக்கணும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்திருக்கணும் யாத்தியாவது நீங்க அநியாயமா எடுத்திருந்தா அதை திரும்ப கொடுத்துருங்க நாலத்தனையா கொடு இல்லன்னா ஒருத்தனையா கொடுத்துரு இல்ல உனக்கு கொடுக்க சக்தியில போய் கால விழுந்து மன்னிப்பு போனவா சொன்ன அதுதான் ஆவிக்குரிய ஜீவித்துல வந்த பிறகு நீங்கள் ஆயக்காரருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் ஆபரகாமின் குமாரராக மாறி இந்த பந்தியில பங்கெடுக்க வேண்டும் எத்தனை பேர் அப்படி பங்கெடுக்க முடியும் அநேக இடங்கள்ல பேதில் ஒரு இடத்துல சொல்றார் நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போய்விடும் சொல்றார் நம்ம மற்றவர்களுடைய பார்வையில மற்றவர்கள் பரிசுத்தவங்களை போல துன்படுவார்கள் அவங்க அவங்க தனியாக அறிக்கையை கேட்டீங்கன்னா அவங்க தங்களுடைய பாவங்களை நிசிவாங்க ஒத்துக்கொள்வாங்க ஒரு இடத்துல பேதுரு இந்த வார்த்தையை உச்சரிக்கிறார் நான் பாவியான மனிதன் என்னை விட்டு நீர் போய்விடும் எனக்கு அந்த தகுதியோ மேன்மையோ ஒன்னும் கிடையாது நான் பாவியான மனுஷன் அந்த வலை கிளியத்தக்கதாக அந்த மீன்கள் அகப்பட்ட போது அவன் சொல்றான் ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு நீங்க போயிடுங்க எனக்கு எந்த தகுதியும் கிடையாது அதிகாரம் எட்டாம் வசனம் லோக்கா ஐந்து எட்டு அதை கண்டு விழுந்து ஆண்டவரை நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான் பாத்தீங்களா ஆனா அதே மனுஷன ஏசு தன்னுடைய இரத்தத்தினால கழுவி அவனை அழைத்து அவனை வேறுபிரித்து அவன் மறுதளித்து சபத்தி சத்தியம் பண்ணி தூரம் போனாலும் மறுபடி தேடி அவனுக்கு ஊழியத்தை கொடுத்து பரிசு தாவியினால் நிரப்பி கடைசியாக அவனுடைய ஓட்டம் எப்படி முடிந்தது பிரதான அப்போசலன் என்கிற ஸ்தானத்துல ஓட்டத்தை முடித்தான் அவனை கேட்டாங்களா நாங்க இப்ப உன்னை கொல்ல போகிறோம் நீ எப்படி சாக விரும்புகிறாயின்னு கேட்டாங்களா அவன் சொன்னானா உங்களுடைய சிலுவில் அரைஞ்சிடலாமா உங்க நேசரை போல நீயும் சிலுவையில் சாகுறாயான்னு அவன் சொன்னானா என்னுடைய நேசர் வந்து நேர சிலுவையில் அறையப்பட்டாரு எனக்கு நேரில் சிலுவையில் அறையதுக்கு எனக்கு தகுதி கிடையாது என்னை தலையீழ சிலுவையில் அறைஞ்சி கொள்ளுங்க ஏன்னா அவருக்கு முன்னால் சிலுவையில் நேருக்கு நேர் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது என்னைய தலைகீழில் அடிங்கண்ணா எக்ஸ் வடிவ சிலுவையில் தலையில் அடிச்சு அவனை கொண்டாங்க அவனுடைய துவக்கம் பாவியான மனுஷன் ஆனால் இயேசுவின் அன்பு அவனை அப்படியே மாற்றி பிரதான அப்போசனாய் மாற்றினது அதுக்கு பல காரணங்கள் உண்டு ஒரு காரணம் போது எவ்வளவு தோல்வியையும் சரீரத்தில் பாவம் இல்ல பாவம் அறியாத ரத்தம் பாவம் இல்லாதவர் பாவம் செய்யாதவர் மாசில்லாத ரத்தம் குற்றமற்ற ரத்தம் புண்ணிய ரத்தம் பரிசுத்த ரத்தம் இப்படிலாம் அந்த ரத்தத்துக்கு ஜீவன் எவ்வளவோ இருக்கு அந்த ரத்தம் வரும்போது இந்த பாவியான இந்த பேதிரு பிரதான அப்போசுலனாய் மாற்றப்பட்டான் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய மார்பில் அடித்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் முடியாக தேவனுடைய சன்னிதானத்தில் கேட்டால் நீதிமானாக்கப்பட்டவனாக நீங்கள் இந்த பந்தியில பங்கெடுக்கலாம் ஒருவேளை மற்றவங்க பார்க்கும் போது அந்த ஆள் எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லுவான் அந்த சிஸ்டம் அய்யோ இப்படித்தான் எல்லாரும் எடுத்துருவாங்க அப்படின்னு நீங்க ஒரு பெரிய மாதிரி பேசிட்டு போற கூடாது நாம் ஒவ்வொருத்தரையும் பார்க்க கூடாது மத்தவங்களை பார்க்கவே கூடாது வெளியரங்கமானது அண்ணன டேரக்ட் தான் அதுக்கு ஒரு சின்ன ஒரு மாற்று பொருளை கொடுத்து எடுத்துட்டான் இப்படி பிரசங்கம் பண்ணலாம் எல்லா பிரசங்க கடைசியில ரிசல்ட் சொல்ல சொன்னா ஜட்ஜி கொண்டு போய் தேவனை உட்கார வச்சா அவர் சொல்ற ஜென்ட் என்ன எல்லாரும் அப்பாவை ஏமாத்திட்டான் மாமாவை ஏமாத்திட்டான் ஏழு மணி நேரம் போராடி தேவதூதனை ஏமாத்திட்டான்னு எப்படிலாம் நீங்க சொல்லலாம் இதெல்லாம் அவனுடைய குற்றங்கள் ஆட பெருகா அந்த பெண்ண நேசிச்சான் இந்த பெண்ண நேசி எல்லா கதையும் நீ சொல்லலாம் யாக்கோபிலே ஒரே அடியில் யோசிச்சு பாருங்க யாக்கோபில நான் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இசைவெளியில நான் குற்றம் பிடிக்கிறதும் இல்லை காரணம் என்னன்னா நம்ம கண்ணு மாம்ச கண்ணு அவர் கண்ணு ஆவியின் கண்ணு மனுஷன் பார்க்கிற விதமா அவர் பார்க்கிறதே இல்லை நம்மலாம் வேற மாதிரி மார்க் போட்டுக்கிட்டு இருப்போம் அவர் வேற மாதிரி வெளியமான தோற்றத்தை வைத்து மார்க் போடுறீங்க மற்றவங்க ஆயக்காரன் பாவங்கிற ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல நாம் பார்க்க கூடாது மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சாயங்காலம் ஆன போது கூட அவர் பந்தி இருந்தார் இந்த ராம்போஜனத்துல நீங்கள் அப்போ சலர்களோடு பந்தியிருக்க வேண்டும் ாசுக்கும் நெஞ்சாருப்போ அப்படின்னு சொல்லல அவனை வச்சுக்கிட்டே குடுத்தாரு நான் அதை குறித்த பின்னால சொல்றேன் ஆனா இங்கே நான் வாசிக்கும் பொழுது ஏசு பன்னிருவரோடு அப்போ சிலரோடு அவர் பந்தி இருந்தார் நீங்க பந்தி எங்கேயுமே எடுக்கக்கூடாது அப்போ சில ஐக்கியத்தில் யாராவது புதிய நபர்கள் மற்ற ஐக்கியங்களிலே நீங்கள் இணைக்கப்பட்டவர்களா இருந்தால் கத்தனுடைய பந்தியை பார்த்த உடனே எடுக்கணும் நானும் எடுக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் எடுக்கலாம் ஆனா இதற்கு பின்பு நீங்க வேறொரு ஐக்கியத்தில் நீங்க நினைச்சு கூடாது பங்கெடுக்க கூடாது அந்த தெளிவும் இந்த அஸ்திபாரத்தை குறித்த வெளிச்சமும் இருந்தால் நீங்கள் இங்கே பங்கெடுப்பதுல எந்த தவறுமே கிடையாது வேதம் சொல்லுகிறது பஸ்காவை எல்லாரும் புசிக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அப்ப அவர் சொல்றாரு உங்களில் ஒருவன் பரதேசியாக இருந்து உங்களுக்குள் அவன் தங்கி இருக்க வாஞ்சித்தால் அவனுக்கு என்ன செய்யலாம் பஸ்காவை புசிக்க கொடுக்கலான்னு சொல்றாரு நான் அதை குறித்து கொஞ்சம் டைம் பின்னால உங்களுக்கு பேசுறேன் ஒருவன் பரதேசியா இருந்தால் பரலோக வாசியாக இருந்து உங்களுக்குள்ள தங்கி இந்த ஐக்கியத்துல தங்கிறதுக்கு அவன் ஒப்பு கொடுத்தால் அவனுக்கு எதை கொடுக்கலாம் ஸ்காவை உள்ள பஸ்காவைரோடு அவர் இருந்த முதலாவது இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல அவரோடும் அவருடைய சீசர்கள் எல்லாரும் அந்த பங்கு பந்தியில பங்கெடுத்தார்கள் வேலை வந்த போது அவரும் அவரோடு கூட பன்னிரெண்டு அப்போசலரும் பந்தி இருந்தார்கள் பன்னிரவரும் அப்போசலருடைய தன்மை உள்ள அனுப்பட்டுவருடைய ஒரு குவாலிபிகேஷன் ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க வந்து கண்ட இடத்துல எடுக்க கூடாது சரியான ஐக்கியத்தில் எடுக்கணும் அஸ்திபாரம் உள்ள இடத்துல நீங்க எடுக்கணும் ரெண்டு இருபதின் படி அப்போ சில தீர்க்க தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரம் என்று சொல்லி இருக்கிறது எபரையர் மூன்று ஒன்றின் படி ஏசு கிறிஸ்து நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போ அது அப்படினா இயேசு ஒரு அப்போ சிலர் ஏசு அப்போ சலரோடு அந்த பந்தியை இருந்தார் நாம் அப்போ சிலர் தீர்க்க திரிசையில் என்பதை அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிற ஜனம் அப்போ ஐக்கியத்தில்தான் நாம் ராபோஜனம் எடுக்க வேண்டும் நாம் எங்கேயும் போய் எடுக்க கூடாது ஆபரகாம் கத்தடைய பந்தியை எடுத்தான் அது ஒரு நிழலாட்டமான ஒரு செயல் மெல்கிசைக்கு போய் ஆபரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தான் அதை குறித்துதான் இயேசு சொல்றார் ஆபரகாம் என்னுடைய நாளை கண்டான் கண்டு கழி கூர்ந்தான்னு சொல்றாருவனுக்கு கொடுக்கிற ஒரு ராபோஜனம்ரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒன்று மெயவிபேசியத்தாக இருந்தாலும் நீ எரிசிலமின் குடியிருந்தால் நீ இந்த பந்தியில பங்கெடுக்கலாம் இரண்டாவது இரும்பு போன்ற தன்மை உள்ளதாக ஒரு இயக்கத்தோடு ஒரு தெய்வீக ஜீவியத்தை நீ வாஞ்சித்தால் நீ இந்த பந்தியில பங்கெடுக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி அபயமிட்டு நீ ஆபிராமின் குமாரனாய் மாறி இருந்தால் தேவனை நோக்கி அபயமிட்டு இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கோல் மூலமாக நீ நீதி இருந்தால் இந்த பந்தியிலே பங்கெடுக்கலாம் அடுத்ததாக நீ இந்த அப்போ ஐக்கியத்தில் தங்கி இந்த அனுபவத்திலே உன்னை கட்டி எழுப்ப விரும்பினால் இந்த பந்தியிலே நீ பங்கெடுக்கலாம் மார்க் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல ஏசு ஒரு வீட்டிலே பந்தியிருந்தார் ியாவில் பந்தி இருந்த வித்தியாசங்கள் வியாதிபட்டவன்கிறது அப்படிலாம் கிடையாது ஒரு சிலர் வியாதிப்பட்டவன ராபோஜனை எடுக்க மாட்டாங்க அப்படி இல்லை பிரியமானவன் வியாதிப்பட்டவர்கள் நீங்க எடுங்க கத்திர உங்களுக்கு இந்த ராபோஜனத்திலேயே அதை சுகத்தை தரட்டும் ஏனென்றால் நீங்கள் புசிக்கிற அந்த ஜீவன் இயேசுவின் மாம்சம் ஏசுவின் ரத்தத்துல என்ன கிடையாது வியாதி கிடையாது அது வரும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாட்சியா ஒரு ஆள் சொன்னார் பயங்கரமான வேதனையோடு வந்தேன் என்னால உட்கார முடியாது எழும்ப முடியாது ஆனாஜன் எடுத்துணும்னு வந்தேன் அந்த ரசம் கொடுத்த செகண்ட்லேயே எனக்கு எது போயிடுச்சு அந்த வேதனை போயிடுச்சு அதான் உண்மையான சத்தியம் ஏக்கத்தோடு தவிப்போடு ஒரு வாஞ்சையோடு நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்க அந்த அப்பத்தை குடுக்கும்போதே உங்களுக்கு அநியாயமா சேர்த்து வச்ச பணத்தை ஒரு செடியில் போய் ஏழைகளுக்கு வாரி வழங்குறான் கேன்சர் படிச்சவன் நான் உங்களுக்கு போன வரத்துக்கு முன்னாடி சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் ஆனா என்ன நடந்தது தெரியுமா அவன் சொல்றான் எனக்கு கொடுக்கும் போதே சுகம் வந்ததை உணர்ந்தேன் ராபோஜனை எடுக்கும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும் அந்த இயக்கத்தோடு தவிப்போடு இருதயம் குத்தப்பட்டு நோக்கி அபயோட நீங்கள் துணியாமல் தேவனை நோக்கி கத்திட்டு இருந்தீங்கண்ணா அந்தவரே எனக்கு தகுதி இல்ல ரெண்டு காலம் இல்ல அந்தவரே எனக்கு இயக்கமா இருக்கு எப்படி ஆயு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும் அந்தவரே நான் ஒரு ஆயக்காரனை போல பாவிய போல இருக்கிறேன் நீங்க இந்த தவிப்போடு வியாதியா இருந்தாலும் அந்தவரே நான் இவ்வளவு வியாதியில இருக்கிறேன் எனக்கு ஜீவனை கூட பங்கெடுத்தாசு உங்களை தள்ளிவிட மாட்டார் நான் யோசிச்சேன் நம்ம ஆளுங்க யாராவது வீட்டுல போய் சாப்பிடுவீங்களா சொல்லுங்க கிருஷ்ணரோகி வீட்டுல போய் நீங்க யாராவது சாப்பிடுவீங்களா போகவே மாட்டோம்ல அதான் பிரச்சனை ஒரு நாள் பிரித்தம் வாசல்ல ஒரு நாள் வந்து உட்கார்ந்து இருட்டில் செடி கொடிய இருக்கு உள்ளட் இருக்கு அந்த இடத்துல லைட் இல்லை அதனால உள்ளே வர்ற சாயங்காலம் கூட்டத்துக்கு வர்ற பிள்ளைங்கள்லாம் பயப்படுது ஏன்னா இருட்டில் ஒரு ஆள் வாசலில் உட்காந்துருக்கான உடனே அவங்க போய் உள்ள சொன்ன உடனே உள்ளேருந்து ஆளுங்க வந்துட்டாங்க வந்து அவனை ஏய் எலும்பியா போயா அப்படின்னா அவன் உட்காந்துருக்கான் எலும்பியும் பேசவும் மாட்டேங்கிறான் எழும்பவும் மாட்டேங்கிறான் போகவும் மாட்டேக்கிறான் பேசாமல் உட்காந்துருக்கான் கடைசியில் இவனை பேசிக்கிடலாம் கூடிய தூக்கிட எல்லாருந்து சொல்லி தூக்கிட்டாங்க சரியான இருட்டு தூக்கிட்டாங்க வீட்டில் போய் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தார் அவனுடைய சரீரத்தில் தான் வியாதி சத்தியத்துக்கு சீவிக்கிறவன் என்று சொன்னால் செவி கொடுக்கிறவன் என்று அர்த்தம் இருந்துச்சு ஆனா கத்தர் அவனை தள்ளிவிடல அவன் வீட்டுல போய் உட்கார்ந்து பந்தி இருந்தாரு ஏனென்றால் அவன் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறவன் என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் கத்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தா யார பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஒரே பாத்திரத்துல புசிச்சால் அது நோய் தொற்று கிருமிகள் வந்துவிடும் உனக்கு இருக்கிற வியாதியே கனக்குழக்கலாம இருக்கு இதுல நீ என்ன யோசிக்கிறது இதிலால வியாதி வராது இதுல வருது பரிசுத்தீவன் வருது அந்த விசுவாசத்தோடு இந்த கத்தோடைய பந்தியில பங்கெடுக்கணும் இந்த சீமோன்னு என்று சொன்னால் கத்தோடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவன் சத்தியத்துக்கு செவி கொடுங்க உபதேசத்துக்கு செவி கொடுக்கிறவர்களோடு கத்தர் பந்தியிருக்க விரும்புகிறார் கால் முடமானாலும் உன்னை ராஜகுமாரனை போல எண்ணி உனக்கு பந்தியில பங்கெடுக்க கத்தர் வாய்ப்பை தருகிறார் ஏக்கத்தோடு தவிப்போடு இருந்தால் இந்த பந்தியில பங்கெடுக்க கத்தர் உனக்கு வாய்ப்பை தருவார் உன் வாழ்க்கையை ஆப்ரஹாமின் குமார்த்தியும் இருந்தால் உனக்கு இந்த பந்தியில பங்கெடுக்க கத்தர் வாய்ப்பை தருகிறார் அப்போ சில ஐக்கியத்தில் நீ நிலைத்திருந்தால் இந்த பந்தியில நீ நிச்சயமாக பங்கெடுக்க வேண்டியது அவசியம் சரீரத்துல வியாதிகள் இருக்கட்டும் அதை பத்தி நீ பாரப்படாத கத்தர் உன்னை சுகமாக்க முடியும் தேவனுடைய வல்லமை உன்னை உயிர்ப்பிக்க வல்லமை இருக்கிறது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் இருந்தால் சாவுக்கு உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க அது போதுமானதாக இருக்கிறது அவனை குஸ்துரோகி என்று தள்ளவில்லை அவர் அவனோடு கூட பந்தி இருந்தார் வியாதி பலவீனன் சொல்லிட்டு யாரும் எந்திச்சு போகாதீங்க இதுதான் ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு நீர் கத்துடைய பந்தியில பங்கெடுக்கிறிய இதுதான் உனக்கு ட்ரீட்மெண்ட் இதுதான் உனக்கு ஔஷதம் உன்னை நீ ார்கள்ருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான் இங்கே அவர்களுக்கு முன்பாக லாசரு இருந்த ஊருக்கு பிரித்தானியாவுக்கு ஏசு வந்தார் மரணத்திலிருந்து எழும்பினவன் இந்த பந்தி எடுக்கலாம் கத்தடிய பந்தியில பங்கெடுக்கணும்னா தோல்வியிலிருந்து நீ வெளியே வரணும் அந்த பழைய தொடர்பு மாமிசீக தொடர்பு அதெல்லாம் நீங்க துண்டிச்சுட்டு வந்து உட்கார்ணும் பழைய அறிவுறுப்புகள் பழைய விதமான அது உங்களுக்கு இப்ப நான் பேசும் போதே உங்களுக்கு புரியும் எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கத்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள்ல இருந்து நீங்க வெளியே வரணும் கல்லறைக்குள்ள இருந்துகிட்டு உனக்கு பந்தி கொடுக்க முடியாது கத்துடைய பந்தியில பங்கெடுக்க முடியாது லாசருவை எழுப்பினார் எழுப்பப்பட்ட ராசர் ஒரு காலத்தில் நாரி கிடந்தவன் இயேசு வரும்போது வீட்டில் இருக்க மாட்டான் வியாதிப்பட்டான் செத்தான் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் சகோதரி சொந்த சகோதரி சொல்றா அந்தவரைய எப்படி இருக்கும் இப்போ என்ன என்ன ஆயிருக்கும் நாரி போயிருக்குமே உன் குடும்பமே உன்னை நாரி போன ஒரு நிலவரத்துல சொல்லும் ஆனா அந்த நிலவரத்தை நீங்க எடுக்க கூடாது என்ன நடந்தது கத்திரவனை எழுப்பி அவனோடு கூட ராவருந்துல உட்கார்ந்தார் நீங்கள் உங்களுடைய தோல்வி விட்டு வெளியே வாங்க திருப்பியும் இந்த ராபோஜனை முடிச்ச உடனே திருப்பி அந்த பழைய தன்மைக்கு நீங்க போனீங்கன்னா அது தவறு அது தேவன் நியாயந்திருக்கிற ஒரு கண்டிஷனுக்கு உங்களை நீங்க எழுத்துட்டு போயிடுறீங்க அன்புள்ள தேவனை நியாயாதிபதியா நீங்கள் மாற்றக்கூடாது கிருபாசனத்தை நியாயாசனமா நீங்கள் மாற்றாதிருங்கள் ஏசு கிருபாசனம் நீ அதுக்கு போனீங்கன்னா உனக்கு சகாயம் கிடைக்கும் ஆனா துணிஞ்சு வந்து நீங்க எல்லா தவறுகளுக்கும் வச்சுக்கிட்டு கல்லரை இருக்கிறவனுக்கு ஏசு ராபோஜனம் கொடுக்கல ராவிருந்து அவனோடு பண்ணல அவனை எழுப்பி அவன் வீட்டில் கொண்டு வந்து அவனுக்கு ராவருந்துல பங்கெடுத்தார் உங்களுக்குள்ள ஒரு உயிர்த்தழலின் ஜீவனுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள் அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது நீங்கள் தேவனத்திலிருந்து இறக்கத்தை பெறுகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது வீட்டில் அவர் பண்ணினார் எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம் அவன் போயிட்டான் அவனுக்கு முடிஞ்சு போச்சு நீர் யாதியா இருக்கிறான் ஏசு வரவே இல்லை செத்து போயிட்டான்னு சொன்னாங்க வரல அடக்கம் முடிஞ்சிட்டு வரல கைகழுவப்பட்ட ஒரு நில என்னை கொண்டு கூட்டங்களில் பங்கெடுக்க வைத்து இன்னைக்கு கத்திய பந்தியில பங்கெடுக்க எனக்கு என்ன மனசாட்சியை சுத்தப்படுத்தி இருக்கிறார் அதான் பிரியமானது ரொம்ப முக்கியமானது சங்கீதம் நூத்தி இருபத்தி எாருமே ஒளிவுமராக இருக்கணும் நல்ல ஒரு அபிஷேகத்தில் இருக்கணும் ஒளிவுமரம் அபிஷேகத்தினுடைய அடையாளம் அந்த எண்ணெயை அபிஷேகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனுடைய பிள்ளை சரியான அபிஷேகத்தோடு இந்த பந்தியில உட்காரணும் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அப்பா இருக்கு அதுதான் தெய்வீக சுகம் தெய்வீக சுகத்தை பயிற்சி வீங்க ஒருவேளை நீங்க தடுமாறிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து கத்தாவே பிள்ளைகளின் அப்பமாகிய தெய்வீக சுகத்தை நான் வாஞ்சிக்கிறேன் இன்னைக்கு நான் நித்திய ஜீவனுக்கு பங்காளி எனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் கடைசி வரை எனக்கு இந்த பிள்ளைகளின் அப்பத்தை எனக்கு தாரும் உம்முடைய பந்தியில உட்கார்ந்து நான் இந்த பிள்ளைகளின் அப்பத்தை புசிக்கட்டும் நான் இந்த பந்தியை சுற்றி ஒளிவுமறை கன்றுகளை போல நானும் என்னுடைய பிள்ளைகளும் காணப்பட வேண்டும் நல்ல ஒரு அபிஷேகத்துக்கு வரணும் ஆசிரியத்தில் சரியான அபிஷேகம் வருதோ அன்னைக்கு இந்த இடம் நிரம்பி வழியும் ஒரு பின்வாரி காலத்து மழை நம்மை சந்திக்க வேண்டியது அவசியம் இன்னைக்கு அநேக ராபோஜன் எடுக்கிறாங்க ஒரு சில லட்சமா பேருக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க ஒரு சிலர் ஓரளவு சுத்தி வரிச்சு எடுத்துட்டு யோவானை குறித்து நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா ராபோஜன் எடுக்கும் போது அவன் எங்க இருப்பானா ஏழாவது ஒண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து ராபோஜனம் பண்ணும் போது எல்லாரும் இருந்தா இவன் எங்க வந்து உட்காந்துக்குவான் இவன இருக்கற சின்ன குழந்தை செல்ல செல்ல பிள்ளை மாதிரி எங்க வந்து உட்காந்துக்குவான் உட்காந்துக்குவான் அவங்கெல்லாம் வரி வரிசையா உட்காந்துருப்பாங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இது ஒரு டைம் இல்ல எப்ப பார்த்தாலும் இருப்பான் ஒருத்தன் சொல்றான் இந்த பாத்திரத்தில் பங்கெடுக்கிற ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் உடனே எல்லாரும் யாரும் பாக்குறாங்க இயேசு கேட்க சக்தி இல்ல இயேசுவின் மார்பில் யோவான் இருக்கான் சாஞ்சி இருக்கான் அவன் கிட்ட கேளு இவன் சிக்னல் கொடுக்கறான் எல்லாம் செய்ய காட்டுறாங்க அவனுக்கு அவன் எங்க இருக்கான் இயேசுவின் அதாவது இயேசுவோடு ராபோஜனை எடுக்கும் எடுக்கிறனுடைய தன்மையே நீ தேவனோடு நெருங்கி வருகிறது ராபோஜனை எடுத்துட்ட பிறகு அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு தேவ சித்தம் செய்யணும் கத்தோடைய பந்தியில பங்கெடுத்துட்டு நீங்க மனித சித்தம் இல்லாவிட்டால் மரண சித்தத்தை செய்யக்கூடாது ராபோஜனை எடுத்த பிறகு இயேசு தீர்மானிக்கப்பட்ட பாதையில் போனார்னு பைபிள் சொல்லுது ராபோஜனை எடுத்த பின்பு யுவதாஸ் அவரை காட்டி கொடுக்கும்படியாக புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது கத்துடைய பந்தியில பங்கெடுக்கிறவங்க நல்ல ஒரு பிரதிஷ்டி எடுக்கும் போதே ஒரு சரியான தீர்மானம் பொழுது அவர் தீர்மானிக்கப்பட்டபடியே போனார் யுவதாஸ் புறப்பட ஆரம்பிச்சிட்டான் பின்பு இது என்னை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார் பாத்தீங்களா ஏசு தேவ சித்தத்தின்படி போனார் ராபோஜன் எடுத்த பின்பு இவன் ராபோஜன் எடுத்த பின்பு பிசாசின் சித்தத்துக்கு இடம் கொடுத்து போனார் கத்துடைய பந்தியில பங்கெடுக்கும் சரியான ஒரு தீர்மானம் எடுக்கணும் எப்படி நம்ம வந்து பாவத்தோடு ஒரு உடன்பிடிக்க பண்ணி இங்க வந்திருக்கிறோமோ அது போல கத்துடைய பந்தியில ஒரு உடன்பிடிக்க பண்ணணும் அந்தவரே இந்த ஒரு தெய்வீக வாழ்க்கை எனக்கு தாருன்னு சொல்லி கத்துடைய பந்தியில இருந்துட்டு நாம் தாறு மாறானவை போகவே கூடாது சாலமோ சாமுவேல் தாவிதின் வீட்டுக்கு போனான் அபிஷேக தைலத்தோடு போனான் அபிஷேக தைலத்தை ஒவ்வொரு ஒரு தலையிலும் ஊற்ற ஆயத்தமானான் கத்தை நிறுத்தச் கடைசி அவன் கேட்கிறான் தாவிது வராமல் நான் பந்தி இருக்க மாட்டேன் அபிஷேகம் இல்லாம இல்லப்பட்ட சரியான ஒரு தீர்மானம் இல்லாம கத்தடைய பந்தியில பங்கெடுக்க கூடாது கத்துடைய சமூகத்தில் நீங்கள் பங்கெடுக்கிறது நல்ல ஒரு திருமணம் எடுக்கணும் பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும் விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் பிரதிஷ்டைக்கு ஒப்புக் கொடுக்கணும் தாவிது வர்ற வரைக்கும் சாமுவேல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார் காரணம் தாவிது வரட்டும் அவன் வனாந்தரத்தில் இருந்து ஆடுகள் பின்னே இருந்து அவன் கொண்டு வரப்பட்டான் வந்து பார்த்தா அழகிய கண்கள் நல்ல ரூபம் சிவந்த மேனே தான் அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து அன்றைக்கு அந்த வீட்டில் சாமுவேல் பந்தி இருந்தான் ராபோஜனை எடுக்கும்போது உன்னுடைய கண்கள் தரிசனம் காணக்கூடிய கண்களாய் மாறணும் உன் கண்கள் ராஜாவை மறிந்து மகிமை பொருந்தினவராய் பார்க்கக்கூடிய கண்கள் உனக்கு வேணும் உன்னுடைய கண்கள் தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கக்கூடிய அளவுல உன் கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் சிவந்த பாடுகளுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் இயேசு தந்தை சரீரத்திலே பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணராகி போனார் அடுத்ததாக நல்ல ரூபம் இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு நல்ல ரூபம் என்பது மறு ரூபத்தை காண்பிக்கிறது தேவ சாயல் நம்ம மீசையை வச்சா ஒரு ஸ்டைல் இருக்கும் நகையை வச்சா ஒரு ஸ்டைல் இருக்கும் தலையை இப்படி விட்டா ஒரு ஸ்டைல் இருக்கும் அப்படி விட்டா ஒரு ஸ்டைல் இருக்கும் இதெல்லாம் கிறிஸ்துவின் ரூபம் அல்ல நீங்கள் ஒன்று ஒன்றா வெறுக்க ஒன்று ஒன்றா தியாகம் பண்ண ஒன்று ஒன்றா விட பலிவிடத்தில் வைக்க வைக்க சிலுவையில் அறையப்பட அவருடைய ரூபம் அந்த அடைந்தது இந்த மார்க்கத்தில் வந்து இந்த பிரதிஷ்டைகள் இந்த உபதேசம் இந்த உபவாசம் இந்த விசுவாசம் இந்த பரிசுத்தம் இந்த சகிப்புத்தன்மை இவைகளுக்கு விட்டு கொடுக்கும் பொழுது நம்முடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி உலகத்திலும் வேறு ரூபத்தை பெறுவோம் இயேசு வரும் பொழுது நாம் மறு ரூபத்தை சந்திப்போம் பிரியமானவர்களே கத்துடைய பந்தியில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இதை நாம் எப்படி நாம் பங்கெடுக்க போகிறோம் நீங்கள் உங்களை நீங்களே நொந்து கொண்டு நீங்கள் எலும்பி போக வேண்டாம் கத்தோடைய இந்த வார்த்தைகளை நீங்கள் நிதானித்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே என்று சொல்லி நாம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் சரியான விதத்துல நீங்க கத்துடைய பந்தியில பங்கெடுத்து பாருங்க கங்க கங்கை திறந்துரும் எம்மாவூருக்கு போன சீசர்கள் கலங்கி தவித்து நம்பிக்கையேற்று புலம்பிக்கிட்டே போனாங்களாம் ரோடெல்லாம் புலம்பரம் ஏசு கேட்கிறார் ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க என்ன இப்படி இல்லையா இப்படி இல்லையா உனக்கு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா நீ யாரு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா கடைசில இயேசு பந்தி இருக்க உட்கார வச்சு அப்பத்தை பிட்டு ஆசீர் அப்பந்தான் இவங்க கண் நினைஞ்சிருந்து ஐயோ அவர் பேசும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு என்ன செய்ததே எரிந்தது கத்தடைய பந்தியில நீங்க உட்கார்ந்து பாருங்க உங்களுடைய கண்கள் திறக்கும் உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும் உன்ன இந்த சபையில இருக்கக்கூடாது இந்த மார்க்கத்துல இருக்கக்கூடாது கத்தருடைய பந்தியில நீ பங்கெடுக்க கூடாது நித்திய ஜீவனுக்கு பங்காளியா நீ மாறக்கூடாது என்பதுல பிசாசும் சங்கீதத்துல சத்துருக்களின் மத்தியில கத்தர் ஒரு பந்தியை உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் உன் தலையை அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் இந்த கூட்டத்தில கத்தர் உன் பாத்திரத்தை நிரம்பி வழியே செய்வார் எத்தனை பேர் பெரிய மார்களே இந்த பந்தியில கத்தருக்காக கத்தர் நிமித்தம் நித்திய ஜீவனுக்காக சுகத்துக்காக ஒரு பரிசுத்தீவியத்தின் இயக்கத்தோடு கத்தோடைய பந்தியில பங்கெடுக்க போகிறீர்கள் பழையாட்டுல எதிர்க்கு பெயர் பஸ்கா பஸ்கான் என்ன அர்த்தம் தெரியுமா விலகி போஸ் ஓவர் அதாவது நீ பஸ்கா உன் வீட்டுல அடிச்சுட்டா பாஸ் ஓவர் அதாவது சங்காரதூதன் கடந்து போவான் விலகி போவான் அதான் அதனுடைய அர்த்தம் பாஸ் ஓவர் என்ன நீ பஸ்காவை புசிச்சு உன் வீட்டில் ரத்தத்தை தெளிச்சுட்டீனா வர்ற சங்கார தூதன் அதை என்ன செய்வான் விலகி போவான் இன்னைக்கு நீ கஷ்ட பந்தியில் பாருங்க உங்களுக்கு சங்கார தூதன் வாதையினுடைய வல்லமை உன்னை விட்டு என்ன செய்யும் விலகி போயிடும் பஸ்காவை ஆசிரிக்காத ஒரு மனுஷன் அருப்புண்டு போவான்னு சொல்லி பைபிள் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷன் என்னாகவும் ஒன்பது பதிமூன்று ஒன்பது பதிமூன்று ஒருவன் உள்ளவனாய் பிரயாணம் கத்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இறாமல் அர்பண்டு போவான் நல்லா கவனிச்சுக்கோங்க அதனால எல்லாரும் உட்கார்ந்துருக்காதவங்க மட்டும் வெளியே உட்காருங்க எல்லாரும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க ஆவில் நிறையும் போது உட்காந்து முழங்கல்ல போட்டு கத்தி கூச்சல் போட்டு கத்தருடைய பலிபிடத்தின் கொம்ப பிடிச்சி இறக்கத்தை பெற்றுக்கொண்டு சுவாமி நான் வந்து அருப்புண்டு போக கூடாது நான் இந்த பஸ்காவை புசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஒருவேளை நீங்க தோல்வி இருக்கு நான் மூணு நாள் கூட்டத்துக்கு வரல அதெல்லாம் சொல்லுவீங்க உங்களுக்கு அவ்வளோ பிஸி ஆயிடுச்சா வாழ்க்கை அப்படி அல்ல நீங்கள் கத்தோடைய பந்தியை கனவீனம் பண்ணுகிறீர்கள் பைபிள் சொல்லி இருக்கிறது என்னாகமத்தில ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அவசரத்துல ஒருத்தன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவனா இருந்தாலும் அவன் தன்னை தாழ்த்தி சரிபடுத்தி வந்து உட்காரணும் வெளியே போக கூடாது ஒருவன் அந்நியன் இந்த ராபோஜனத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டானா விருத்த சேதனம் வந்து எடுக்கலாம் நீங்கள் புதிதாக இருந்தால் நீங்கள் கத்தருடைய பந்தில பங்கெடுக்க வேண்டும் ஆனால் அந்த ஸ்நானத்துல புனித ஸ்நானத்துல நீங்கள் பங்கெடுத்தால் நீங்கள் இந்த பந்தியில பங்கெடுக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பஸ்காவை சரியாய் புசித்தால் சங்காரதூதன் உன் வீட்டுக்குள் வரமாட்டான் எல்லாரும் கண்களை மூடுவோம் இது ஒரு அருமையான சந்திக்கிற ஒரு நேரம் சபையை விசாரிக்கிற நேரம் அவர் விசாரித்து கண்டிக்கிற நேரம் அல்ல விசாரித்து அதுக்கு தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் ஆமாம் எத்தனை இயேசுவோடு இந்த பஸ்காவை புசிக்க ஆசைப்படுகிறீர்கள் அதர்சனமான ராஜனோடு இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசைப்படுகிறவர்கள் முழங்கால் படியிடங்கள் இனிமேல் எவ்வளவோ சத்தியங்கள் உண்டு பிரியமானவள இன்றைக்கு இந்த பஸ்காவை புசிக்க இயேசு மிகவும் ஆசையாக இருக்கிறார் எல்லாரும் முழங்கால் போடுங்க அதுக்கு மூணு நிமிஷம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல மற்றவங்க என்ன பேசுவாங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இப்ப கூட டைம் இருக்கு நீங்க ஒப்புரவாகி கொள்ளலாம் வெளியாள்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க கூட்டம் முடிஞ்ச உடனே போய் ஒப்புறவாகுங்கள் எடுத்துட்டு போய் கூட நான் இப்படி செஞ்சுட்டேன் இப்படி நடந்துட்டேன்னு சொல்லுங்க இங்கே யாராவது உங்களுக்குள்ள வருத்தங்கள் இருந்தா இப்பமே போய் என்ன ஒரு பாவம் அல்ல எனக்கு நேற்று இரவு இந்த வசனங்களை படித்த போது ஆச்சரியமாக இருந்தது மேவிபோசியத்துக்கு ஒரு வாய்ப்பு ராஜபதவி அவன் தகப்பன் விட்ட போன பின்பு கூட கத்தரோ அவனை ராஜகுமாராகவே வைத்திருந்தார் ரட்சிப்புக்கு அபாத்திரவாய் நாம் இருந்தாலும் கத்தர் நம்மேல் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார் இன்றைக்கும் என்னையும் ராஜகுமாரி எண்ணி கத்தர் இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் விட்டு போய்விடாதே பர்சலாயின் குமாரனுக்கு அந்த பரிசுத்த ஜீவியத்தை குறித்த இயக்கம் எத்தனை பேருக்குள்ள உண்டு பிரியமானவர்களே எப்படியா இன்னும் இயேசுக்காக வாழ வேண்டும் இயேசுவை போல மாற வேண்டும் இயேசு வரும்பொழுது பவுல் சொல்கிறார் நான் அவரை போல பாடுபட வேண்டும் அவரை போல மறிக்க வேண்டும் எப்படியாயினும் அவரை போல நான் உயிரோடு எழும்ப வேண்டும் அந்த வார்த்தையை பாருங்க எப்படி சரி பிலிப்பீரில் சொல்ற அவருடைய பாடுகளுக்கு நான் பாடுபட வேண்டும் அவருடைய மரணத்துக்கு நான் மரணம் அடைய வேண்டும் எப்படியாயினும் நான் உயிரோடு எழுந்திருக்க நான் தகுதிப்பட வேண்டும் அந்த ஏக்கம் இருந்தால் நிச்சயம் உனக்கு இந்த பந்தி ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் யக்காரரும் ஒப்புரத்தில் வியாதி இருக்கிறது போகாத இன்னைக்கு கத்தரு குணமாக்கத்தான் இந்த பந்தியிலே வைத்திருக்கிறார் கத்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடு மறித்து கிடக்காதே வாழ்க்கையை விட்டு எழும்பி வா உன்னோடு பந்தி இருக்க காத்திருக்கிறார் நீ ஒரு ஒளிவு மர கன்று இந்த கூட்டத்தில் முழங்கால் நிற்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சபையினுடைய ஒளிவமர கன்றுகள் சத்துக்கள் மத்தியில் நமக்கு ஒரு பந்தி உண்டு உன் பாத்திரத்தை நிரம்பி வெளியே கத்தர் வல்லமையுள்ளவராய் மார்பில் சாய்ந்து கொண்டு இந்த ராபோஜனத்தில் பங்கெடுப்பாயாக தூரத்தை உன் வாழ்வின் தோல்வியை குறித்து கவலைப்படாத உன் ஊழியத்தின் தோல்வியை குறித்து கவலைப்படாத குறைவை குறித்து கவலைப்படாத நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் வெறுமையை நிறைவாய் மாற்றுகிறவர் இல்லாமலே இருக்கிறதாய் அழைக்கிறவர் ஒன்றுமில்லாத இடத்தில் உருவாக்குகிற கத்தர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் வாஞ்சையே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவன் Eres naughty, quedas bienvenida y ve vendidumode por ahí va de Radanilla Puri thi boogi Amen Mere se theere we Vandidum boogi Radanilla Puri thi boogi Dilwaateyo Illa manna Mera Prabhu Deva Ji ra boogi kiriye boogi Illa wa tereyo Illa taalu Mera Prabhu Deva ne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 You to me, one more day away. I still go. Roma nana balakha. Want to see for me. You still be there. I still go. They wanna give you love. Want to see for me. Balakha balakha balakha balakha balakhadana balakhadania. Sina balakha balakha balakha balakhadania. Hallelujah, hallelujah. Ramana sai balakhadania balakha balakha. நீ குடியிருந்தால் அதுக்கு ஒரு முடிவு எடுத்து விட்டால் இந்த வாழ்க்கைக்கு உன்னை அர்ப்பணித்தால் இந்த பந்தி உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் இயக்கத்தோடு தவிப்போடு பரிசுத்த வாழ்க்கையின் நம்பிக்கையோடு ஒரு விருப்பத்தோடு நீ போராடி கொண்டிருப்பாயால் பந்தி உன்னை இன்னும் அடுத்த மகிமையான இடத்துக்கு உன்னை கொண்டு செல்லும் ஐக்கியத்தில் இந்த பந்தியில் ஒப்பு கொடுத்தால் பிரதவீனமாக இருந்தாலும் கத்தருடைய வார்த்தைக்கு நீ செமி கொடுத்தால் இன்றைக்கு உன் வியாதியை கத்தர் குணவாக்கப் போகிறார் நீ பண்ணின பிர உடைத்து போயிருக்கலாம் நிர்பந்தமான சூழ்நிலையிலே நீ தவித்துக்கொண்டு தலை கவிழ்ந்து என் மகனே என் மகளே நான் உனக்கு செய்யாத நன்மை என்ன எத்தனை கண்ணிகளுக்கு உன்னை தப்புவிட்டேன் எத்தனை யுத்தங்களில் உன்னை நான் ஜெயிக்க வைத்தேன் எவ்வளவு நன்மைகளால் நான் உன்னை முடிசூட்டினேன் இப்பொழுது நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் நான் உன்னை கண்டிக்கிறவராக அல்ல உண்மையில் இரக்கம் உள்ளவராய் போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் எத்தனை வருடைய மனது ஒரு போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் நான் தகுதி இல்ல என்னால முடியாது என்னால ஒப்பு முடியாது எனக்குள்ள பயங்கர போராட்டத்தை சந்திக்கிறேன் யாராவது இருந்தா தயவுசெய்து கைகளை வைத்துலாம் அவங்களுக்காக ஒரு ஜபத்தை ஏறெடுப்போம் ஆமேன் உன்னுடைய மனசாட்சியோடு போராடுகிற ஆவியை இயேசு இன்றைக்கு கடிந்து கொள்வார் ஆமன் நீ தேவனுடையவன் நீ மீட்கப்பட்டவன் நீ கத்தர்க்கு சொந்தம் நீ அன்னியன் அல்ல நீ இந்த பந்திக்காகவே பிறந்தவன் நித்திய நீ ால் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து என்னை உறுதிப்படுத்துவீரானால் பந்தியில தைரியமாய் பங்கெடுப்பேன் நீர் என்னை நடத்தும் என்று எத்தனை பேர் கேட்கிறீர்கள் தயவு செய்து முடிஞ்ச முழங்கால் போடுங்க ரொம்ப பேரு முழங்கால் போடுங்க ஒரு பலன் தாரு விசுவாசத்தில் ஒரு பலன் தாரும் எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை தாங்கிறீர்கள் நீங்க பார்த்துட்டே இருங்க கத்துடைய வல்லமை உங்களுக்கு மேல அபரிமிதமா இறங்கும் சிதபாலா காண்டாமிருகத்துக்கலன் அளவில்லாத ஜீவன் சிதபாலா கத்தி டபான் ஹலே லூயா ஹலே லூயா அதனை போலய துவி அமிஷத்து மணி Pudu yenna yaal api-shakeyoo Sat-turu-per-wetka-mad-a-indu-da Kandamiru-gat-taipon-me-la-ne-ya-way <laughs> Adanay-pon-la-yenna-ko-mbu-ya-ku-hee Kandamiru-gat-taipon-la-yenna-ko-mbu-ya-ku-hee Adanay-pon-la-yenna-ko-mbu-ya-ku-hee Pudu yenna yaal api-shakeyoo ओ जब तक जुगनू आ गया हो दुयनया अभिषेकियो सत रूप कर वचन अंगिदेगो दुयनया अभिषेकियो सत रूप कर वचन अंगिदेगो आमेन दुयनया अभिषेकियो सत रूप कर वचन अंगिदेगो दुयनया अभिषेकियो सत रूप कर Oduyene ya, abishigiyo, sandiru kalve kalmane indire. Oduyene ya, abishigiyo, sandiru kalve kalmane indire.